சதாவசா அமதாச்சாரியம் வந்தேபரம் ஓ ஆய மீண சுஸ்ோத்தமோல ஷதம் மகம் ப்மராமரா அனராக்கணம இங்க வந்து ஆம் மம அங்கானி மம என்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் அங்கானி ஓகே இந்த அங்கானின்றது இதில் வரும் பல அங்கானி அந்த அங்காணி இல்லது காய்கறி அங்காணி ஆமாம் அந்த அங்காணி இல்லது மம அங்கானி என்னுடைய பாடியில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் அந்த உறுப்புகள் பலம் ஆப்பியாயந்து இது இந்த பிரேரே நமக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும் இல்லையா என்னுடைய உடம்பெல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் வாண சக்ஷு ஸ்ரோத்ரம் பலம் ஆப்பியாயந்து என்னுடைய வாக்கு பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் ஓகே வாக்கு பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் ஓகே இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா இந்த கேனுஷத்துக்கு தொடர்ச்சி வரப்படுறது ாண சக்ஷு சிரோத்திரம் பலம் ஆப்பியாயந்து வலிமை பெறட்டும் சர்வானி இந்திரியாணி எல்லா இந்திரியங்களும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கட்டும் எதுக்கு இது காமிய பிரேயர் இல்ல நிஷ்காமிய பிரேயர் என்னுடைய உபனிஷத்து பயணத்துக்கு இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதனால எனக்கு சரியா பலமாக இருக்க வேண்டும் அப்படி பிரேயர் பண்றான் இது வந்து சரீர பலத்துக்காக செய்யக்கூடியது செகண்ட் என்ன அப்படி பண்றதுன்னா சிரத்தையை குறிக்கிறது சிரத்த வரணும் அதுக்காக என்ன சிரத்த வரணும் சாஸ்திரத்தில் சிரத்த வரணும் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற அந்த உபநிஷத்தை சொல்லி பிரம்மத்து மேல சிரத்த அந்த பிரம்மம் வந்து எப்படிப்பட்டதுன்றதுல தெரியணும் அந்த பிரம்மம் வந்து கண்ணில் பார்க்க முடியாது காதில் கேட்க முடியாது தொட்டு இது பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது பிரம்மத்தை என்ன செய்ய முடியும் பிரம்மத்துக்கிட்டதான் சரண்டர் ஆகணும் அந்த பிரேயர் பண்ணினோம் இல்லையா நீ எப்படிப்பட்டவன் தெரியாது நீ எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் அது பியூட்டிபுல் வேர்ட்ஸ் அது அது போல இங்க சர்வம் பிரம்ம உபநிஷதம் அந்த உபனிஷத்தினால மட்டுமே அறியப்படுகின்ற பிரம்மே அனைத்துமாக உள்ளது உபநிஷத்தினால மட்டுமே அறியப்படுகின்ற பிரம்மம் அனைத்துமாக இருக்கிறது அந்த அனைத்துமாக இருக்கிற பிரம்மம் உபநிஷத்தினால் அறியப்படுகின்ற பிரம்மம் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அகம் பிரம்ம மா நிராகுரியாம் அகம் மாஹம் அந்த வந்து அது வந்து அகம் இந்த பக்கம் பண்ணும் மா அந்த பக்கம் பண்ணும் மா பிரம்ம அகம் பிரம்ம மா நிராகுரியாம் ஓகே அப்போ மா நிராகுரியாம் நான் பிரம்மத்தை மறுக்காமல் இருப்பேனாக அப்படி சொல்றது அப்புறம் மாமா மாமா மாமியெல்லாம் கிடையாதுங்க அப்படி பிரிச்சுக்கணும் பிரம்மன் என்னை மறுக்காமல் இருக்கட்டும் நான் அதை மறுக்காமல் இருக்கட்டும் அது என்னை மறுக்காமல் இருக்கட்டும் அது மாத்திர அநிராகரணம் அஸ்து அஸ்து என்னால் பிரம்மன் மறுக்கப்படாமல் இருக்கட்டும் என்னை பிரம்மன் மறுக்கப்படாமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே திருப்பி இங்கே சொல்றது சொன்னத கம்பைன் பண்றது அநிரா கரணம் சொன்னதே தான் என்ன அர்த்தம் என்னால் மறுக்க டூம்ஸ் ஏன் ரிப்பீட் பண்றதுன்னா அவ்வளவு எம்பசைஸ் பண்றது நான் அதை விட்டுடக்கூடாது அது என்ன விட்டுடக்கூடாது பிளீஸ் அப்படி பிரேயர் பண்றோம் எந்த காரணம் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது இதை அப்படின்றத பத்தி பேசிட்டு அப்போ இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு எம்பசைஸ் பண்றது இங்க உபனிஷத்து என்ன பண்றது இந்த பிரேயர்லய பிரம்மம் உபனிஷத்து வந்துருத்தும் உபனிஷத்தினால் அறியப்படின்னு பிரம்மம் வந்துருத்தும் கடைசியில் என்ன பண்ணுது ததாத்மனி நிரத்தேய உபனிஷு தர்மா தேம சந்து தேம சந்து தது ஆத்மணி உபனிஷத்தினால் அறியப்படுகின்ற பிரம்மம் சொல்லி இங்க ஆத்மா நைசா வந்ததுன்னா என்ன அர்த்தம் பிரம்மன் வேற ஆத்மா வேற கிடையாது ஐக்கியமாக்கிடுது இங்கே ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணினா தான் அங்க பிரம்மத்தை பேசினது உபனிஷத்தை பிரேயர்ல இங்க ஆத்மா பத்தி பேசினா என்ன அர்த்தம் ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம் வெறுவேறு இல்லை அப்படின்றது பிரிக்கிறது ததாத்மணி அந்த ஆத்மா அறியும் மார்க்கத்தில் அந்த ஆத்மா அறியும் மார்க்கம் என்ன மார்க்கம் சிரவண மனநிதித்தியாசன மார்க்கத்தில் ஞானயோக மார்க்கத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிறு கிளாசி வகுப்பில் அப்படி தெல்ல தெளிவா போட்டுக்கணும் ஓ சனி ஞாயிறு வகுப்பில் அப்படி அதில் நான் எப்படி இருக்கணும் நிறத்தே முழு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்குன்னு போங்க உடம்பு தான் வரல உபநிஷது என்ன சொல்றது நீ மனசு வரலன்னா பரவாயில்ல அது ஆச்சாரியன் பார்த்துப்பான் நீ உடம்பை கொண்டு போய் அங்க சேர்த்திரும் மீதியெல்லாம் அவன் பார்த்துப்பான் இதை எஸ்கெட் பண்ணாதன்றது நிறத்தே முழு ஈடுபாடுடைய என்னிடத்தில் இங்க உபநிஷத்து மாணவன் சொல்றான் நான் நிஜமாவே இதுல வந்து கமிட்டட் இருக்க இதில் நான் முழுக்க பண்ணிட்டு இருக்கேன் உபனிஷத்து உபனிஷத்துக்களால் வேதாந்த கூறப்பட்டுள்ள தர்மாக தகுதிகள் தகுதிகள் தர்மான தகுதிகள் ஏ எவையோ தே அவைகள் மை சந்து என்னிடத்தில் இருக்கட்டும் என்னிடத்தில் இருக்கட்டும் தே மை சந்து மேலோங்கி இருக்கட்டும் அப்படி சொல்றது என்னிடத்தில் இருக்கட்டும் மாதிரில அது மேலோங்கி இருக்கட்டும் அதனுடைய நான் இருக்கணும் என்னுடைய டாமினேஷன் அது இருக்கக்கூடாது அப்ப தர்ம எது தர்ம உபனிஷத்துடைய தர்ம உபனிஷத்துடைய பண்புகள் என்னிடம் இருக்கட்டும் என்ன பண்புகள் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி என்ன சாதன சதுஷ்டம் விவேகா விவேக மெட்டீரியல் அண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு விவேகியோட மைண்ட் கிளாஸ் ரூமுக்கு முதலிடம் அவிவேகி மைண்ட் கிளாஸ் ரூம் தவிர அதர் ஐட்டம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன உண்டோ அதற்கு ஓகே அப்போ விவேகி மைண்ட் அண்ட் அவிவேகி மைண்ட் விவேகா என்னையே திட்ட மாதிரி நினைக்கப்படாது இருக்கிறத சொல்றேன் நான் நானா சொல்றேன் நான் ஒண்ணு சொல்றதில்லை உபநிஷ சொல்றான் நான் சொல்றான் ஓகே விராக விராக என்ன அனைத்து விஷய சுகங்களை எனக்கு செகண்டரி பிரைமரி என்ன சுகம் வகுப்புல கேட்கிறதே ஒரு சுகம் இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் நான் அப்படியே துக்கத்துல இருக்கீங்க நினைக்கல இது விவேக இந்த கேட்கும் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இந்த சுகம் இருக்கிறது இது பிரைமரி எனக்கு வித்யானந்த சுகம் செகண்டரி மீதி எல்லாம் சுகம் செகண்டரி எனக்கு அப்படி அதுக்கப்புறம் சம்பத் என்ன சம்பத்து நாலு விதமான சம்பத் இருக்கிறது சோ இந்த சாதன சதுஷ்ட சம்பத் சம்பத் வெல்த் என்ன மாதிரி வெல்த் வேணும் உடம்பு விஜய் ஹாஸ்பிட்டல் நாலு பக்கம் கட்டி விட்டுருக்கான் எல்லாத்தையும் சொத்து அழிச்சு விடுவேன் ஒரு எ போயிடுச்சு இன்னொரு டெஸ்ட் பண்ணா நாலு எஃப்டி உடக்க வேண்டியதா போச்சு ஆபரேஷன் இப்படி கத்தி காட்டி இப்படி காட்டுறான் உயிர் வேணுமா உனக்கு எஃப்டி வேணுமா நீங்க எல்லாம் இப்ப கேம்ப் கொடுத்திருப்பீங்க எனக்கு தெரியும் அவர் கேட்கலன்னா கூட கொடுத்துருவீங்க ஸ்ரீதர்கிட்ட அதனால சம்பத் இஸ் வெல்த் ஓகே ஏன் அப்படின்னு சொல்ல நாம வரும்போது சொல்லிடுறது வேற ஒண்ணு ஓகே அதனால ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் என்ன ஒரு மணி நேரம் உட்காரத்துக்கு சக்தி கொடு பகவானே ஹெல்த் ஹெல்த் வெல்த் மைண்ட் வெல்த் இந்த உடம்பு மாதிரி மனசு எனக்கு வந்து சௌரியமா இருக்கணும் ஆரோக்கியமான மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும் காம குரோத லோப மத மோகம் ஆச்சரியம் அதெல்லாம் இந்த வகுப்புல வரும்போது வரப்படாது குறைஞ்ச மினிமம் இந்த நடந்து பாடி ஹெல்தி மைண்ட் யூஸ் ஓகே அப்போ உடல் மனம் இந்திரியங்கள் எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவேர்னஸ் மைண்ட் ஓகே அவேர்னஸ் இதுல ஹெல்த்தி பெரிய சொத்து என்ன அப்படின்னா Mind Moral Virtues is Healthy Mind Moral Virtues மாரல் நற்பண்புகள் அதுதான் ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஈக்குவல் அவேர்னஸ் மைண்ட் ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஈக்குவல் மைண்ட் அவேர்னஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் வகுப்பிற்கு கிளாஸ் ரூமுக்கு யூஸ்ஃபுல் மைண்ட் ஓகே யூஸ்ஃபுல் மைண்ட் அப்ப எமோஷனல் மைண்ட் எப்படிப்பட்ட மைண்ட் யூஸ்லஸ் மைண்ட் ஆல் எமோஷனல் மைண்ட் என்ன யூஸ்லஸ் மைண்ட் ஒருத்தர் அப்படி போகும்போது இங்க நீங்க கிளாஸ் ரூம்ல இருந்து வரீங்க வரும்போது யாராவது ஒருத்தர் உங்களை வந்து உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ இன்னாகும் இன்னும் கிளாஸ் இருக்கும் என்ன அப்படி இவ்வாறு எமோஷனல் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஒண்ணுமே புரியல அங்க போயிடும் மைண்ட் முழுக்க ரீங்கானம் ஆயிடும் ஓகே அதுக்காக நீ வந்து எஸ்கேப் ஆகி வந்துட முடியுமா நடுவில் நிறைய ஆள் விட்டு கிளாஸ் விட்டு முடியாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ராத்திரி உன்னை தூங்க விட மாட்டேன் நீ திருப்பி திருப்பி உன்னை தூங்க விடாம நான் பண்றேன் பாருங்க கவனிக்கிறதுல இந்த விளைவு மாத்திரம் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த விளைவுக்கு இந்த மைண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது அதை கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சாலே பாதி வந்து இப்படி அடங்கி போயிடும் இன்னொரு பாதி என்ன பண்ண என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுணும் விட்டுனா ஆட்டோமேட்டிக்கலே அது அதுக்கு பியூல் கிடைக்காது ஆட்டோமேட்டிக் சும்மா இருந்திடும் ஓகே மைண்ட் வந்து எப்படின்னா இந்த குழந்தை மாதிரி இப்படி கத்தி கத்தி பார்க்கும் அம்மா ஒன்னும் தரமாட்டான் குழந்தை கூட்டம் ஒண்ணு நடக்காது தெரியணும் நமக்கு இந்த திங்கிங் டிசிப்ளின் என்ன டிசிப்ளின் பிசிக்கல் சென்சரி அண்ட் எமோஷனல் இன்டலக்சுவல் டிசிப்ளின் ஓகே இது மூணாவது தகுதி நாலாவது தகுதி முமுட்சுத்வம் முமுக்ஷு என்ன சின்ன சின்ன ஆசை நமக்கு இருக்கிறது அதுல தீவிரமான ஆசை வேணும்னு சொல்றது உபநிஷத்து முமுக்ஷுத்துவம் என்ன ஆசை பரவசம் துக்கம் ஆத்மவசம் சுகம் பரவசம் துக்கம் ஆத்மவசம் சுகம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து என்னுடைய சந்தோஷத்துக்கோ என்னுடைய துக்கத்துக்கோ வெளியில இருக்கிற ஆட்களோ வெளியில இருக்கிற பொருட்களோ வெளியில இருக்கிற சூழ்நிலைகளோ என்ன ஒப்படைச்சிட்டேன் வெளியில் இருக்க ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் அது ஒரு மாதிரி ஆச்சுன்னா நான் துக்கப்படுவேன் அது வேற மாதிரி சுகப்படுவேன் அப்ப என்னுடைய கண்ட்ரோல் முழுக்க எப்படி இருக்கு வெளியில இருக்க அவுட்டர்ல இருக்கிற பொருள் கிட்ட நான் ஒப்படைச்சுட்டேன் ஓகே இப்ப இப்ப அப்படியே மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படி வரது முமுட்சுத்துவம் இந்த முமுட்சுத்துவம் வர வர வர ஜிக்னாசுவம் டெவலப் ஆகும் ஓகே ஜிக்னாசு நமக்கு வரும்போது இந்த வகுப்பு இம்பார்ட்டன் தெரியும் முமுட்சுத்துவ அடையறத்துக்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை அடையறதுக்காக வகுப்பு வேணும் அப்ப இம்பார்டன் கம்ப்யூட்டர் என்ன பண்றோம் அது கிளிக் ஆகி அதையோ ஒர்க் பண்ணோஜனம் தூக்கி யாருக்கா கொடுத்தாச்சு நமக்கு உபத்திரம் தாங்காவது ஓகே அது இப்ப என் மைண்ட் எப்படி இருக்கிறது மவுஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுறதுதான் இந்த நாலாவது இது வரத்துக்கு அப்போ எல்லா விதமான ஆசைகளும் ஃப்ரீ பண்ணிடுறது பிரீடம் இது இந்த பேர் தான் தர்மா ஓகே இதுதான் இதுதான் உபநிஷத்து சொல்ற பண்பு அது என்னிடம் அமையட்டும் ஓகே சரி இது வந்து வெறும் பிரார்த்தனைன்றது ஆல்டர்னேட் கிடையாது அதாவது பகவான் வந்து சப்ஸ்டியூட்டா போட்டுறது இல்லை என்னால ஒண்ணு நடக்காத பல இருக்கு நீ இருந்தே செஞ்சுக்கோ அப்படி பகவான்கிட்ட பிரேயர் பண்ணணும் உன் முயற்சி எல்லாம் இருக்கணும் பகவான் வந்து சபியூட் கிடையாது இதுக்கு பகவான் வந்து பூஸ்டர் ஒன்லி நாட் சப்ஸ்டியூட் நீ உழைக்கணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதுக்காக உழைக்கணும் பகவான் ஹெல்ப் பண்ணுவார் நிறைய பேர் வந்து பகவான் வந்து அவர் வந்து கிடையாது முயற்சி பகவானுடைய அருள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி தேந்து தேந்து இந்த உபநிஷத்தில் கூறப்பட்டிருக்க தகுதிகள் அவையே எவையோ இருக்கட்டும் என்னிடத்தில் மேலோங்கி இருக்கட்டும் பிரதிபந்தம் இருக்கிறதோ அதை என்னை விட்டு விலகட்டும் இப்ப நம்ம இந்த பேஸ் கேம்ப் வந்தாச்சு கைலாய மலைக்கு அப்படி டிராவல் பண்ணி நம்ம எங்க வந்திருக்கோம் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ணி பேஸ் கேம்ப் வந்து இதுவே பெரிய விஷயம் இப்ப இந்த பேஸ் கேம்ப்ல இருந்து இப்பதான் மலையை சுத்தணும் கைலாய மலையை சுத்துறதுன்றது சில பேருக்கு சிலிண்டர் தேவைப்படும் சிலிண்டர் சில பேர் சுத்துவான் சில பேர் வந்து அந்த இவா இருப்பான் கடவுதான் அந்த இது கைலாயத்துல இருக்கிறன சிவபெருமான் கிட்ட யார் பூத கணங்கள் அந்த பூத கணங்கள் மாதிரி திபத்தின் வருவான் உன்னால முடியலன்னா அப்படியே அலையா தூக்கிட்டு போடுவான் சுத்த குதிராக்கு வரும் என்னெல்லாம் முடிவுமோ இந்த கைலாய மலையை டிராவல் பண்ணி வரணும் இது பிரதர்ஷன் வரணும் பிரதர்ஷன் வந்ததுன்னா இவர்தேட்டு இப்ப உபநிஷத்து கிட்ட உள்ள போக போறோம் யார் யாரு எந்தெந்த வெஹிக்கிள் எடுத்துக்கிறீங்களோ வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க யார் யாருக்கு இதெல்லாம் வேணுமோ ஆக்சிஜன் அந்த இதற்கு மாத்திரை ஒண்ணு இருக்கிறது மூச்சு இதுவாகிறதுக்கு சரி பண்றதுக்கு அதை ஒண்ணு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு இப்ப வந்து நம்ம அதுல டிராவல் பண்றதுக்கு ரெடியாகும் கேனேஷிதம் பதத்தி பிரஷிதம் மனஹாம் கேன பிராண பிரதம பிரை பிரைத்தியுக்தேனிஷிதா வாசமிமா வதந்தி சக் ஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி இது ஒரு அற்புதமான மந்திரம் இது மந்திரத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது சும்மா விட்டுட்டு போனா அதுல வந்து அப்படியே போயிடலாம் ரெண்டு விஷயம் இருக்கிறது சும்மா அப்படியே பொருள் படிச்சுட்டு அப்படியே போயிடலாம் ஒண்ணு ரெண்டாவது இந்த மந்திரத்துல என்னெல்லாம் சொல்ல வருது என்ன நோக்கத்துல இருக்கிறது பின்னாடி சிஷ்யனுடைய மனோபாவன் இந்த கேள்வி முதல் மந்திரம் புரிஞ்சாதான் முழு கேன உபனிஷத்தை டிராவல் பண்ண முடியும் அப்படிப்பட்டது உபநிஷத்துல வந்து டைரக்ட் குரு சிஷியன் இருக்கிறது கீதையில் குரு சிஷியன் இருக்கிறது இதுல குரு சிஷியன் பேரெல்லாம் சொல்லப்படலை பேரெல்லாம் சொல்லப்படாம எக்ஸ் அப்படி குரு வெரி பவர் விஷயம் இது ஓகே வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங் சில மாத்திரம் இருக்கும் வெரி பவர் இருக்கும் அது இது வெரி என்ன சொல்றது மாத்திரனுடைய பவர் வெரி ஹெவி அந்த மாதிரி அப்படி கொடுக்கிறது இங்க வந்து சம்பாதம் குரு சிஷ்ய சம்பாதம் குரு சிஷிய சம்பாதனுடைய அடையாளம் என்ன இன்டிகேஷன் எதுக்கு இன்டிகேஷன் நம்பர் ஒன் இந்த பிரம்ம வித்யாவுக்கு ஆத்ம வித்யாவுக்கு குரு என்பவர் அவசியமாக தேவைப்படுகிறார் நாம அந்த ஒரு புக்கு கொடுத்தோம் அதை படிச்சு முடிச்சீங்கன்னா அதுல என்ன தெரியும் இப்ப சொல்றதுக்கும் அதுக்கும் நிறைய மலைக்கு மடுக்குமாறு அப்ப குரு அவசியம் எடுக்கிறது பண்ணிட முடியாது இது சப்ஜெக்ட் மேட்டரு நமக்கு புத்தி வேற மாதிரி இருக்கிறது அதனால சாந்தோக்கியத்தில் இல்ல பிரகதாரண்யத்தில் வரக்கூடிய சிஷ்யர்லாம் பெரிய பெரிய ஆள் ஆர்டினரி பர்சன்ஸ் ஓகே அதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய மகா இன்டலெக்சுவல் பெரு பர்சன் அவனுக்கு மேல இன்டலெக்சுவல் ஒருத்தனும் கிடையாது அவன் யாருன்னா மிஸ்டர் நாரதர் அந்த நாரதர் என்ன பண்ணாரு என்னான இந்த விஷயத்தை படிச்சு முடிச்சிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி குருவை போய் அடையிறாரு என்ன நீ எவ்வளவு பெரிய ஆளு படிச்சிருந்தாலும் தானா இந்த விஷயத்தை அடைய முடியாது எவ்வளவு பெரிய ஆளாணாலும் குரு கிட்ட போனும் வந்து முருகன் கிட்ட போனார் இதுல வந்து ஒன்னும் கிடையாது யாரு தெரிஞ்சவர் இருக்கிறாரோ அனுபவத்தில் போய் ஆகணும் எனக்கு அந்த விஷயம் என்னன்னா அது இன்டிகேஷன் பண்றது ஓகே நம்பர் ஒன் அப்ப இதுல இருந்து சாரம் என்னன்னா தனிப்பட்ட முறையில் படிக்கப்படாதுன்னு அர்த்தம் நம்பர் ஒன் சம்மாதத்துடைய இன்டிகேஷன் அடையாளம் நம்பர் டூ என்ன அப்படின்னா இந்த டைாக் ஸ்டைல் இருக்க இந்த டைலாக் ஸ்டைல் வந்து ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நீங்க எனி இந்த மேக்சைன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இப்படி பரட்டீரியா வருங்கா இருந்ததுன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம் கான்வர்சேஷன் வச்சுக்கோ உடனே படிச்சுடுவீங்க ஓகே இப்படி இப்படி படிச்சீங்க அப்ப கான்வர்சேஷன் சுலபமா இருக்கிறது ஈஸியா இருக்கு அதனால டைலாக்ன்றது பர்சனல் கான்டாக்ட் ஆல்சோ இருக்கு பர்சனல் டச் இருக்கிறது அதனால டைலாக் இம்பார்ட்டன் சங்கர் என்ன சொல்றாரு ஆதிசங்கர பகவத் பாதால் சுகார்த்த பிரதிபோதனார்த்தம் சுகார்த்த பிரதிபோதனார்த்தம் இந்த டைலாக் இருக்க உரையாடல் என்னன்னா சுலபமாக புரிந்து கொள்றதுக்கு உரையாடல் வசதியாக இருக்கும் அப்படி இரண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் என்ன அப்படின்னா இப்போ சோ நீ இருக்கீன்னா இப்ப நீ இருக்கேன்னா அப்பா இருக்காரு உங்க அப்பா இருக்காரு கண்டிப்பா இருந்தாகணும் ஓகே உங்க அப்பா இருந்தாரா அவங்க அப்பா இருந்தாகணும் இப்படி நீ இருக்கிறதுனாலயே அந்த பரம்பரை வந்து இருக்கிறது அது போல குரு சிஷ்ய பரம்பரைன்றது இது ஒரு நாள் இல்ல இது பரம்பரா பரம்பரையா வந்து சம்பிரதாய முறை குறிக்கிறது உரையாடல் சம்பிரதாய முறை குறிக்கிறது அதாவது வேதா வேதா அநாதி பரம்பரா என்ன சொல்றது பெருமையும் மதிப்பையும் ஆச்சாரியர்கள் அதையும் நாம புரிஞ்சுப்போம் ஓகே அப்போ அடையாளத்தினுடைய இன்டிகேஷன் குரு சிஷிய கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து டைலாக் மெத்தட் கடினமான விஷயத்தை கூட சுலபமா புரிய வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஓகே இதுல வந்து எல்லாம் பண்ணிருக்கிறது இப்போ நமக்கு வந்து இந்த சிஷ்ய உவாச்ச அங்க வந்து என்ன போட்டிருக்கிறது அர்ஜுன உவாச்சன் போட்டிருக்கோம் கீதையில இங்க சிஷிய ஊவாச்சன் நீங்க போட்டுக்கணும் முதல் மந்திரம் என்ன சிஷிய உவாச்சேதம் அப்படின்னு சொல்லணும் ஓகே இது அப்ப இந்த மந்திரம் வந்து சிஷியன் வந்து கேள்வி கேட்குறான் இந்த சிஷியன் வந்து உத்தம அதிகாரி தேர்ந்தெடுத்த அதிகாரி சாதன சதுஷ்டிலாம் முடிச்சவன் ஓகே ஃபஸ்ட் கிளாஸா புரிஞ்சுக்கிட்டு இருந்து குரு கிட்ட போய் கேள்வி கேட்கறவன் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னா இவன் கேட்குற கேள்வி அதிசூக்ஷமமா இருக்கும் கரெக்ட் இல்ல ஏன்னா இவன் உத்தம அதிகாரி ஓகே அதனால நம்மளுடைய பகவத் பாதல் என்ன சொல்றாரு அவருடைய முன்னுரையில கேனோ உபனிஷத்து மாணவன் பல ஜென்மத்து பல ஜென்மத்தில் இந்த மாதிரி படிச்சு படிச்சு படிச்சு ஆயில் போறாம சரியான விஷயம் புரியாம பல ஜென்மாந்திரமா டிரெயினிங் எடுத்துட்டு வந்த ஒரு சிஷியன் அப்படி பல பிறகு ஆசைகள் துறந்து தூய்மையானவன் ஆத்மானத்தை மாத்திரம் அறியணும் என்ற ஈடுபாடு மாத்திரம் உள்ள கேனேஷிதம் என்ற உரையாடல் வந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு இதே கடவுபனிஷத்தில் என்ன சொல்றது பராஞ்சிகானி வெதுர்ணத் தஸ்மாத் பராங் பஷ்யத்தி நாந்தராத்மன் தஸ்மாத் பராங் பஷ்யத்தி நாந்தராத்மன் கச்சித் தீரா பிரயத்தாத்மனம் ஐஷத்து ஆவருத்த சு அமிர்தத்துவமிச்சன் என்ன சொல்றது அப்படின்னா உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை இது காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி உன்னை படைக்கும் போது என்ன பண்ண மாட்டான் பராம்சிக்கான வெறிமுகமா எல்லா எல்லா இந்திரியங்களும் வெளியில போற மாதிரி படைச்சுட்டான் அதாவது போதே சாகடி சாகடிச்சு உபரிஷத்து அதனால இதுல யார் ஒருவர் கட்சி தீராக அந்த வெளியில போற இந்திரியங்கள்லாம் திருப்பி தன்குள்ளரை கொண்டு வரான அவன் தீராகா விவேகி அவன் அப்படிப்பட்ட கட்சி தீராகா யாரோ மானவன் அவன் தான் கேனோபனிஷத்து மாணவன் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறான் அதனால சேர்ந்தது முண்டு உப்பிஷத்தில் ரெண்டு கண்டது அத்தியாயத்தில் இரண்டாவது சாப்டர் பனிரெண்டாவது மந்திரம் பரிக்லோகான் கருமசிதான் பிராமணகான் நிர்வேதமாயான் ார்த்தம் குருமேவ அபிகச்சே சருமே அபிகச்சேன் சமிப்பானகி சிரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் எப்படி போனோம் அவன் வந்து பரீட்சை செய்தவன் சத்துவ மனத்தை அடைந்தவன் சாத்வீக மனத்தை அடைந்து குரு கிட்ட தான் போனும் இந்த விஷயம் குருகிட்ட தான் போய் படிக்கணும் போல இருக்கு வேற வழியே இல்லை ஆல்டர்னேட் வழி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றது இது அப்படின்னு சொல்றாரு யாரு பகவத இது வேற வழி இல்லை குரு கிட்ட தான் போய் படிக்கணும் ஈசாசியத்தில் என்ன சொல்றது ஏக்கத்துவம் அனுபஷியம் ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட இந்த விஷயம் அற்புதமான விஷயமா இருக்கிறது தரத்தை சோகம் ஆத்மவித்து அப்படி சாந்தோக்கி சொல்றது ஆத்மா அறிந்தவன் துயரங்களை கறக்கின்றான் அப்படி சொல்ற இப்படிப்பட்டது அது மாத்திர இதனுடைய ரிசல்ட் எப்படிப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் சொல்லிட்டு வருது பித்தியத்தை ஹிருதய கிரந்தி சித்தியே சர்வசம்சய பித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியே சர்வசம்சயாக சர்வசம்சயாக எல்லா ஷீயந்தே சாசிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பராவரே பராவரே என்ன யாரு சோ இந்த காரணமாகவும் காரியமாகவும் விளங்குகின்ற காரிய காரணமாக விளங்குகின்ற இந்த பிரம்மன் அறிவதனால் என்ன பிரயோஜனம் ஹிருதயத்தில் இருக்கிற கிரந்தி என்ன கிரந்தி முடிச்சு என்ன முடிச்சு அறியாமை இக்னரண்ட் என்ற முடிச்சானது அவிழுக்கப்படுகின்றது அனைத்து சந்தேகங்களும் சர்வசம்சையாக சர்வசம்சையாக சித்தந்தே சிதந்து போகிறது சந்தேகங்கள் போறது கர்மங்களும் அழிகின்றது உன் பாவம் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கிறதோ அனைத்து கர்மங்களும் அவன் யாரு தான் இது போல வேதாந்த வாக்கியங்களை நிறைய மேற்கோள் காட்டலாம் ஓகே கோட் பண்ணிட்டே போலாம் எல்லா வேதாந்தத்திலையும் இருக்கிறது அப்படிப்பட்ட மாத்திரமே இருக்கிற மந்திரம் இகப்பர பலன் எனக்கு தேவையில்லை இந்த நோக்கத்தை பலன் என்ன வேண்டாம் சொர்க்கத்துக்கு பலன் எனக்கு வேண்டாம் நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன இருக்கிறது அந்த நோக்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறேன் சோ அந்த இதுக்கு அத சொல்றேன் இனிமே போய் எதையும் செய்ய ஓகே சில புதுசா போய் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மாட்டிப்பாம்பு ராதை விடவும் முடியாது விழுக்க முடியாது முடியாது இந்த புலி வந்தது புலி வந்தோடன அதை வாழை பிடிச்சிட்டான் அது ஓட ஆரம்பிச்சது இப்போ அதை புலி வாழை விட்டான் அதை அடிச்சிடும் இப்படிதான் ஏன்னா புலி இப்படி வரும் இவன் இப்படி போயிடுவான் அது இப்படி வரும் இப்படி போயிடுவான் இப்போ புலி வாழை விட்டுட்டேன்னே வச்சுக்கோ அதை அடிச்சிடும் புலி வேகத்துக்கு போகவும் முடியல இதுதான் ப்ராப்ளம் இதை பிடிச்சவன் கதைக்கு இல்லை அதனால புத்திசாலி இந்த மகாபாரத என்ன சொல்றது வரம் அப்படின்னா என்ன ஏ சேத்த பூசிக்கிறதுக்கு முன்னாடி சேத்த பூச்சி அப்புறம் கழுவுறுத்த விட சேத்த பூசிக்காமே அப்படி சொல்றது மகாபாரதம் சேத்த பூசிப்பான அப்புறம் போய் கழுவான கர்மத்தை ஆரம்பிக்காமல் இருப்பதை மேல் ஏதாவது வித்தியாச விமுச்சியது உபநேஷத்தை ஒருவர் கர்மம் வந்து பந்தப்படுத்துறது ஞானம் வந்து விமுச்சியதே நீக்குகிறது என் மகனே புரிந்து கொள் தியாகினிக உனக்கு கருமம் வந்து மாட்டிப்பாக நீ எவ்வளவு தியாகம் பண்ணுகிறையோ அதை பொறுத்து அமிர்தம் அப்படின்னா சொல்றது என்ன சொல்ல வரே எல்லாத்துக்கும் சொல்றீங்களா ஆமா விட்டா தான் விட்டுறது விடுறது இல்லை அது மேல பற்று பலன விட்டுறது பற்று பலனை விட்டா என்ன அர்த்தம் அது என்ன ஆனாலும் செய்ய வேண்டியது மாத்திரம் உங்களுடைய பொறுப்புல செஞ்சு கடமையை செஞ்சுட்டு மனம் பாதிக்காம செய்யணும் நம்ம மனம் பாதிக்காம செய்யணும் அவங்க மனம் பாதிக்காம இருக்கிறதுக்காக நம்ம துக்கப்படுற மாதிரி நடிக்கணும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இப்படி சொல்ற அப்ப எங்க துக்கத்தெல்லாம் நீங்க அப்படிதான் நடிக்கிறீங்களா புரியா யஜ்ன தான தபஸ் செய்வ பாவனானி மனுஷி நாம் கீதா சொல்றது தானும் தபஸ் இத கர்மாவை ஒருத்தன் செய்யணும் எப்ப செய்யணும் மன செய்யணும் யஜ தான தபஸ் இருக்க அனைத்து லௌகிக வைத்திக அத்தனை கர்மத்தையும் ஏன் செய்யணும் மன செய்யணும் சப்போஸ் மன தூய்மை ஆயிடுத்து வச்சுக்கோ விட்டுட்டு சாப்பாடை போட்டு வீ வா சாப்பாடு போடுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவா ட்ரெஸ் கொடுத்துருவோம் இருக்க இடம் கொடுப்பேன் கொடுத்துருவான் வா எங்க வீட்டில் சொல்லிட்டு வரட்டமா அப்ப நீ வர மாட்டேன் நெவர் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்போ இங்க என்ன சொல்றாரு ஏ அர்ஜுனா ஞானத்தினால மோட்சம் அதனால நீ கர்மத்தை செய்ல் கீதா டீச்சிங் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ஞானத்தினால மோட்சம் அதனால நீ கர்மத்தை செய் டீச்சிங் ஏ அர்ஜுனனுக்கு வேதாந்த எதிர்பார்க்கிற மனசுத்தி இல்லை அதனால கர்மத்தை செய் புரியுதுல அப்போ கர்மத்தை தற்கு செய்யணும் மன தூய்மைக்காக செய்யணும் மன தூய்மை அடைஞ்ச பிறகு அதுக்கு பஸ் எதுக்கு வரைக்கும் பஸ் அதுக்கு மேல அது ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் தப்பு கரெக்டா நாம் இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்காம நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி மூமெண்ட் ராங் கரெக்டா மனசு தூய்மை அடைய வரைக்கும் கர்மத்தினுடைய விஷயம் அதற்கு மேல தேவையில்லை கர்ம உபாசனா சித்த சுத்தி கொடுக்கிறது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும் கொடுக்கும் எனக்கு வந்து சித்த சுத்தி எல்லாம் அடைஞ்சமான எவரால எத்தனால பண்ணி இருக்கிறது அதை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு பிரம்மத்தை ஆத்மாவை அறிய தர்க்கத்தினால முடியாது இது தர்க்கத்தினால அடைய முடியாது அப்படி சொல்றது சோ அதனால நைஷா தர்க்கேன மத்திராப்பனாயா தர்க்கத்தினால முடியாது இது வந்து எப்படி சிம்பிள் வேற இது உங்களை கஷ்டப்பட்டு எப்படி அடையணும் அப்படியே உபனிஷன் ஆச்சாரியாவான் புருஷோ வேதான் ஆச்சாரியாவான் புருஷோ வேதான் குருவை பெற்றவன் பிரம்மஜானத்தை அடைகிறான் சிம்பிளா சொல்றது இது உப்புநீஷத்தில் எப்படி போனோம் தத் வித்தி பிரணிப்பாதேன அப்படி சொல்ற கீதா பகவத்கீதா கிருஷ்ணன் சொல்றார் அவரை வணங்கி பணிந்து பணிந்து உண்மை அறிந்து கொள் அர்ஜுனா இது வந்து வேதம் அறிந்தவர்களாம் கூறுகிறார்கள் அப்படி தெரிஞ்சுக்கோ அதனால அடைஞ்சு கேள்வி கேட்பதாக இந்த உபநேஷத்தை அமைஞ்சிருக்கிறதுக்கு பொருள்கள் அந்த கேனேஷிதம் என்ற அங்கத்தை முடி இது பண்ற புரிய நான் யாருன்றத தெரிஞ்சுக்கிறதா வெளியிலிருந்து திருப்பி திருப்பி தன்கிட்டே உள்ளரை கொண்டு வர்றதுக்காக உள்ளத்தான் இந்த கேணேஷிதம் அப்ப முதல் மந்திரம் வந்து சிஷியகா உவாச்சி இங்க உச்ச இந்த சிஷியன் எப்படிப்பட்டவன் தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கிறவன் அப்படியே இருக்கிறவன் முண்ட உபநிஷத்தும் இல்ல கட்ட உபனிஷம் சொன்ன தீரா விவேகி சாஸ்திர அறிவு கொஞ்சம் இருக்கிறது அந்த சாஸ்திர அறிவில் ஒரு விஷயம் புரிஞ்சுது என்ன புரிஞ்சது இந்த உடம்பு ஜடம் எது மாதிரி இந்த டேபிள் மாதிரி இதுக்கு கிளீனா அலிக்காது அச்சேதனம் ஜடம் எனர்ட் அது போலதான் இந்த பாடி இது ஜடம் இது எனர்ட் அப்படின்னு புரிந்து கொண்ட மாணவன் இந்த மாணவன் எப்படிப்பட்ட மாணவன் தன்னை ஜடம் என்று உணர்ந்து கொண்டவன் ஓகே தன்னை இல்லை இந்த உடம்பை ஓகே இவன் பாதி கண்ணரை தாண்டியிருக்கான் இப்பதான் இந்த உடம்பு நமக்கு சேதனமா இருக்கிறது நான் சொல்லும்போது இந்த உடம்பை நம்ம சொல்றோம் இந்த உடம்பு நானும் இல்லாம இது உடம்பு ஜஸ்ட் ஜடம் அப்படின்றது ஓகே இதுதான் சயின்ஸ் சயின்ஸ் திருஷ்டியில் எப்படி இருக்கிறது இந்த உடம்புக்கு பயோ கெமிஸ்ட்ரி சொல்றது இல்லையா பயோ கெமிஸ்ட்ரி என்ன அலுமினியம் அயன் நிக்கல் ஹைட்ரஜன் பொட்டாஷ் ஆக்சிஜன் எல்லாம் கலந்த கெமிக்கல்ஸ் தான் யுவர் பாடி அப்படின்னு சொல்றது சயின்ஸ் வேதம் என்ன சொல்றது அதே வரும பாடி மெட்டீரியல் பை நேச்சுரல் அப்படி சயின்னது வாட்டர் இருக்கு அக்னி இருக்கு நைன்டி போர் ஓகே அப்புறம் ஓகே நிறைய பேருக்குரீரம் இந்த உடம்பு எனும் போது கூட சொல்றது கேட்கறதா நீ எப்படி வேதாந்ததுக்கு போகமே ஜடம் சொல்ல வர சொல்லு அந்த ரகசியத்தை நம்ம நாட்டில் பிறந்த ஜடம் திட்டுறோம் அமெரிக்கா போய் ஜடம் திட்டுவான இந்த மாணவனுக்கு முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஸ்தூல சரீரம் ஜடம் அச்சேதனம் இன்விசிபிள் அதுக்கப்புறம் என்ன சூக்ம சரீரம் ஈக்கு ஜடம் இனர்ட்டு கூட அது எப்படி பஞ்ச ஞானேந்திரியானி பஞ்ச கர்மேந்திரியானி பஞ்ச பிராணா தயகா மனச்சைகம் புத்தி சைகம் பிளஸ் பைவ் பிளஸ் பைவ் பிளஸ் டூ செவன்டீன் பார்ட்ஸ் சூக்ம சரீரம் ஜடம் எனர்ட் சூக்ம சரீரம் ஆல்சோ எது உங்க மனசு இருக்க மனசும் ஜடம் எது மாதிரியே கல்லு மண்ணு களிமண்ணு அந்த மாதிரி தான் மனசு அப்படியே சொல்றீங்க ஏன் மனசு கூட அப்படிவா இதுவரை இதைய தூங்கும் பொழுது பாட முடியுமா என்ன பாட முடியுமா ஏ இதயவனை தூங்கும்போது பாட முடியுமா உள்ள ஒரு ஆத்ம சக்தி இருக்கு அது இருக்கனால தான் பாட வருது இதயத்தினால பாடுறது இல்ல மனசினால பாடுறதுல வேற மாதிரி சொல்றது இதயவனை தூங்கும்போது பாடுறதுக்கு இல்ல இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்கா அங்க ஆப்ரேட்டர் இல்லைன்னா நீ பாட முடியாது இதே உற்சாகம் இருந்தா கூட பாட முடியாது தெரியல சொல்றது ஜடம் மனம் கர்த்தா இல்ல கரணம் வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடியாவது இது கர்த்தா இல்ல கரணம்னு தெரிஞ்சு வச்சுக்கோ அதுவே எதேஷ்டம் வச்சுக்கோங்க மோட்சத்துக்கு ஈக்குவல் அண்டா இருக்கும் அது ஓகே அதனால சயின்ஸ் விஞ்ஞானப்படியும் இது சயின்ஸ் ஒரு அம்மா வந்தாங்க இந்த மைண்ட் எங்க இருக்கு நமக்கு உடம்புல நூறாயிரம் வழி இருக்கும் ஒன்னு பிரம அப்படின் வருது ஆத்திரம் பெருக்குன்னு அவர் நோ ஸ்கேன் இந்த டாக்டர் ஜடம் அது ஜட டாக்டர் சூக் டாக்டர் கிடையாது புரியுது அதனால சாஸ்திர வெரிஃபை பண்றது சாஸ்திரம் அட்வான்ஸ் போயிடுச்சு வெரி கிளியர் மைண்ட் இஸ் ஜடம் அப்படி சொல்றது எனர்ஜி கான்செப்ட் என்னவிசிபிள் இன்டாச்சபிள் மேட்டர் இஸ் கால்ட் எனர்ஜி சொல்றது இல்லையா அதுதான் நாங்க புதுசா சொல்றோம் நீ சொன்ன சயின்ஸ் நாங்க சொன்ன மூட நம்பிக்கையா அதனால இதுல உட்காந்து அந்த டோல்டிங் ஆக போறது வண்டி வந்து இந்த பாடி இப்படி ஆன் இல்ல நீன் எந்த படி முடிச்சுனா இவர் சேஞ்ச் ஆகிறது மூக்கு சேஞ்ச் ஆகிறது பாடியில் இருக்க பிபி இந்த ஹார்மோன்ஸ் டிசார்டர் ஆகிறது பண்ற மைண்ட கண்டுபிடிக்க முடியாது என்ன சொல்வா முடிஞ்சு அப்படி சிம்பிள் அதனால இந்த மாணவன் எப்படிப்பட்ட இது வந்து அச்சேதனம் ஜடம் என மாணவனுடைய விஷயம் அப்படி இதனுடைய கன்க்ளூஷன் என்ன இப்ப என்ன படிச்சு கேனோ உப்பு நிஷத்துல சொல்ற அந்த மாணவனுடைய லட்சணத்தை மந்திரத்தை விட்டுட்டு அப்படி இல்லை அப்போ நம்ம லைன் மெயின் லைன்ல வரணும் அப்ப இந்த உடம்பு ஜடம் இது சேதனம் மனசாசோ ஜடம் சேதனம் அப்படின்னு இந்த ஜட வஸ்துவாக இருக்கிற இந்த மைண்டு உடம்பு மனசு கேனேஷிதம் இது யாரால இப்படி பங்க்ஷன் பண்றது ஏன்னா ஜடம் இருக்க அது பங்கன் பண்ணாது தானா பண்ணாது அப்போ இதுக்கு ஏதோ ஒண்ணு உள்ளரா இருக்கிறது தண்ணி அடிச்சு குடுக்கிறது வச்சுக்கோ அது வந்து சப்போஸ் தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருந்து வச்சுக்கோ ஏதோ கலந்திருக்கு இல்ல சால்டா இருந்துன்னா ஏதோ கலந்திருக்கு இப்ப பார்த்தா ஒண்ணும் தெரியல ஆனா அதுக்குள்ள இன்விசிபிளா இருக்கிறது ஓகே அப்ப வந்து இந்த பல்ப் எல்லாம் பிரேக் சுத்துறது மைக் இப்ப நம்ம சத்தம் போடுறது கரண்ட் ஒண்ணு இருக்கிறது அங்க கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எவ்ரி ஆஃப் ஓகே அப்ப இதெல்லாம் பண்றதுன்னா யாரால எவரனால எதனால அப்படின்னு இதெல்லாம் மிக்சி ஒர்க் பண்றது ஒர்க் பண்றது லைட் ஒர்க் பண்றது மைக் ஒர்க் பண்ற பின்னாடி யாரால இது அந்த கரண்ட்னால உபனிஷத்து மாணவன் தேவகா அந்த யாரால பங்கு அந்த தேவகா பிரகாசம் பொருந்திய ஆள் யாரு எந்த தேவன் அப்படின்னு கேட்கிறான் நிச்சயம் இந்த உடம்பு பிராணன் ஜடம் அது பன்னாடுது அப்ப இதுல பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் யார் இந்த உடம்பு மனம் இந்திரியங்கள் பண்றதுக்கு சேதனமாக இருக்கிற பிரின்சிபல் எது அப்படி குரு இதுக்கு பதில் கூறியாகணும் அவர் சொல்றாரு ஆத்மா பிரம்மன் அப்படி நேரா சொல்லிட்டார் பிரச்சனையே கிடையாது ஓகே ஆத்மா பிரம்மன் அப்படி சொல்லிட்டார்னா பிரச்சனை இல்லை ஸ்பெஷல் என்ன அப்படி சுத்தி வளர்ச்சி அப்படி தொடப்பது அது என்ன பூர்ணமத பூர்ணமி பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷே ஷாந்தி ஹரி ஓரு நமஹோ